பிரி ரா வைதாக்கியம் மனசுல ஒரு இது இருந்து தான் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாருக்கும் புண்ணியமும் அது மாத்திரம் இல்லை அதனால இங்க கங்கா கங்கையே எல்லா தீர்சத்தையும் அந்த புண்ணியம் கிடைக்கணும் அதே மாதிரி லக்ஷ்மியும் எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் ஷேமும் கிடைக்கணும் அப்படின்னு இப்படி ஒருத்தர் சாஹுந்தர்வாயில ஒருத்தன் கேட்டுக்கோனா சாகுந்தருவ அவன் கேட்டுட்டா கூட கேட்டுக்கோ புள்ளவரை கொடுத்த தாய் கேட்டுக்கோள அவளுடைய வைரடிய காலத்துல தன்னுடைய வயரடிய காலத்துல இவ்வளவு துக்கமதில ஒரு பெரிய உற்சவத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணி அப்படி இருக்க முடியாத ஒரு உற்சவம் ஒரு உற்சவம் இருக்காது பிரார்த்திச்சுட்டு இருக்க மாட்டா அதனால இதை ஒரு வைராக்கியமும் உண்மையா லோகம் முழுக்க ஷேமமா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட ஏற்பட்ட ஒரு உற்சவம் அதுல இருந்து நம்முடைய ஒரு துக்கங்கள்லாம் பிரிசில்ல ஊரெல்லாம் நல்லா இருந்தா போதும் நமக்கு பரம துக்கம் இருக்கிற காலத்துல பாக்கி சமயத்துல சமயத்துல பரம துக்கத்தை அனுபவிச்சு நினைக்கிற இந்த துக்கங்கள்லாம் லட்சியம் இல்ல ஊர் முழுக்க இருக்கணும் எல்லாரும் நல்ல புண்ணியவான்களா இருக்கணும் எல்லாரும் ஐஸ்வர்வானங்களா இருக்கணும் எல்லாம் புண்ணிசாரிகளாயும் எல்லாரும் ஐஸ்வரியசாரிகளாயும் ஆகும்படியான வரத்தை நாம் கேட்கணும் இந்த ஆபத்துல அப்படின்னுட்டு இப்பேவிட துக்கத்துலனு பெரிய துக்க காலத்துல தன்னுடைய துக்கத்தையே மறந்துட்டு லோகங்கள்லாம் நன்னா இருக்கணும் லோகங்கள்லாம் புண்ணியசாரிகளாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒரு பரோபகார சிந்தை இருக்கு அந்த பரோபகார சிந்தையினால் ஏற்பட்ட ஒரு உற்சவமானதுனால பகவத்கீதை மாதிரி ரணகாலத்தில் ஞான உதவிடின்ற மாதிரி இந்த மாதிரி அந்த மரண காலத்தில் தன்னுடைய மரணம் கூட பிள்ளை பறி கொடுத்த சமயத்தில் ஊரில் நல்லா இருக்கணும்னு கஷமா இருக்கணும் ஒரு அம்மாவுக்கு ஆகாது மனசில் ஒரு வாங்கியாவது நம்ம பிள்ளை பிடிச்சி விட்டுதே பாக்கெல்லாம் நல்லா இருக்கேன்னு தோன்று தோணு அவள்லாம் பிள்ளைய வச்சுன்னு நல்லா இருக்காளேன்னு அப்படி தோணும் என் பேரணம் சாமான் எல்லாம் எவ்வளவு சொந்த மனுஷன நம்ம பிள்ள நம்ம பிள்ளை போகட்டோம் இதுதான் போயிட்டுது அதுல அவனுக்கோ நல்ல ஷேமம் கிடைக்கணும் ஊரில்லாம் நல்லா இருக்கணும் ஊரில் எல்லாம் வெறும் நல்லா இருக்கணும் மாத்திரம் இல்லையா புண்ணிசாலிகளாயிருக்கணும் அவளுக்கு பாமகரிகாரம் ஆகணும் லோக பொருட்க அப்படின்னுட்டு ஒரு பிரார்த்திச்ச ஒரு அம்மா பிரார்த்ததுனால அவளுக்கு அந்த பூபி தேவியினுடைய பிள்ளைங்க போகம் வந்து வேறு கோவுமா சொல்லணும்னுட்டு அவனுக்குதான் நடக்கானு அந்த ஒரு புண்ணிய காலத்தில் அப்போ ஏற்பட்ட ஒரு தியாகம் பண்ணி அதுலேருந்து அந்த தியாகத்தினால ஏற்பட்ட ஒரு மகோத்சவனத்துனால இந்த தீபாவளி இவ்வளவு ஹியாதி வந்துட்டு தோணித்து பகவத்கீதைக்கு எப்படி இப்போ ஏற்பட்ட இது பகவத்கீதை இந்த மாதிரி உண்டாச்சோ அந்த மாதிரி லோகத்தில் ஒரு ஒரு புஸ்தகம் உண்டாவில் அப்போ ஏற்பட்ட இந்த மாதிரி ஃப்ரீயாக வயல அறிஞ்சுக்கான சமயத்தில் சாந்தமாக லோகம் முழுக்க நல்லா இருக்கணும் புண்ணிசாரியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் பெரிய எண்ணம் வந்தது அந்த எண்ணத்தினுடைய மிகமே இந்த இது இப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய தீபாவளிக்கு ஊரெலாம் தீபாவளி தீபாவளின்ட்டு பேர் வரத்துக்கு ஏற்பட்டிருக்கு செல்கிற வழக்கம் அப்படின்னு நான் நினச்சேன் சொல்கிற வழக்கம் இல்லை நான்தான் சொல்கிறேன் இது ரெண்டும் நானாக ஊகம் பண்ணி எனக்கு ஒரு தோணியின் அபிப்பிராயத்தை சொன்னேன் இந்த